வணக்கம் நெய்யிலி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சத்ரபதி சிவாஜி அவர்கள் மராட்டிய தேசத்தின் மன்னராக முடிசூட்டிக்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கிறிஸ்துவ இளையோர் அமைப்பு யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஒய் அமைக்கப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய ராணுவத்தினர் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் தாக்குதல் நடத்தியதில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோயஸ் பதினொன்று விண்கலம் விண்ணுக்கு செலுத்தப்பட்டது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 இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மு சி பூரணலிங்கம்பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ராபர்ட் எஃப் கெனடி அமெரிக்க செனட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்னெல் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வி கே